ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் செய்யவேண்டிய தர்மகாரியங்களுடைய காலம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு கர்மாக்களுக்கும் ஒவ்வொரு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு ரிஷிகள் சொல்லியிருக்காங்க அந்தந்த காலத்தில் அந்தந்த கர்மாக்களை பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் காலம்பரை எழுந்ததிலிருந்து ராத்திரி வரையிலும் நமக்கு சொல்லப்பட்ட கர்மாக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டயத்தில் பண்ணணும் எழுந்திருக்கிறது எப்போ எழுந்திருக்கிறனும்னா பிராமே முகூர்த்தே சோத்தாயா பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் பிராம முகூர்த்தங்கிறது சுமாராக நாலரைலேருந்து அஞ்சரை நாலரைலேருந்து அஞ்சரைக்குள்ளே எழுந்துக்கணும் காலம்பரை அந்த டயத்தில் தூங்கப்படாது எழுந்து உடனே கைகால்கள் அலமிண்டு பழு தேச்சு சூரியன் உதவிக்கிறதுக்கு முன்னாடி பழு சூரிய உதயத்துக்கு அப்புறம் பழு தேக்கப்படாது அதேதான் ஸ்நானத்துக்கும் அதுதான் காலம் பிராத்த காலம்னு அருணோதயம்னு வெளிச்சம் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் அதுதான் ஸ்நானத்துக்கான காலம் சந்தியாவந்தனம் சுச்சுருவாபி அசுச்சுருவாப்பி காலே சந்தியாம் சமாச்சரேத் அப்படின்னு நாம் குளிச்சிருக்கோமோ குளிக்கலையோ மடியாக இருக்கோமோ விழுப்பாக அந்த காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணும் காலத்துக்கு ரொம்ப முக்கியம் சந்தியாவந்தனத்துக்கு எப்போ காலம் அப்படின்னா வெளிச்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திரங்கள்லாம் ஆகாசத்தில் தெரிகிற போதே அக் அக்யப்பிரதானம் பண்ணணும் இந்த உடனே ஜபம் பண்ண ஆரம்பித்து சூரியனை உதைக்கிற வரையிலும் ஜபம் பண்ணணும் பிறகு உபஸ்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணணும் இது பிராத்த சந்தைக்கு காலம் மாத்தியான் சந்தைக்கு மாத்தியான் காலம் ஆரம்பித்த உடனே பண்ணணும் அதாவது பகல்ல அஞ்சு காலம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா பிராத்த காலம் சங்கவ காலம் மாத்தியான் காலம் அபராண்ண காலம் சாயங்காலம்னு பகலில் உள்ள பன்னெண்டு மணி நேரத்தை அஞ்சா பிரிச்சுக்கணும் பிரிச்சுண்டு அதன்படி செய்யணும் பிராத்த காலத்தில் ச ஸ்நானம் பண்ணுறது சந்திய பண்ணுறது இவைகளுக்கெல்லாம் பிராத்த காலம் வப்பனம் பண்ணிக்கிறது ஷேவ் பண்ணிக்கிறோம் இந்த வெப்பனம் பண்ணிக்கிறதுக்கு காலம் சங்கவ காலம்தான் அதுக்கு காலம் பிராத்த காலத்தில் பண்ணிக்கக்கூடாது காலங்கார்த்தால் பண்ணிக்கக்கூடாது சங்கவ காலத்தில் வெப்பனம் பண்ணிக்கணும் இந்த காலம் மாறி போச்சுன்னா தோல்வியாதிகள்லாம் வரும் தோல் சம்பந்தமான வியாதிகள்னால் பீடிக்கப்படுவோம் அதனால் சங்கவ காலத்தில் வபனம் பண்ணிக்கணும் அதேபோல் மாத்தியான்க்க காலத்தில் மாத்தியான்க்கம் பண்ணணும் அபராண்ணம்னு மாத்தியான் காலம் முடிஞ்சு அபராண்ணத்தில் தான் பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணணும் பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான சிராதமாகட்டும் தர்ப்பணமாகட்டும் பித்களை உத்தேகித்து செய்யக்கூடிய எந்த காரியமும் அபராண்ணத்தில் பண்ணணும் அல்லது அபராண்ணத்தில் முடிகிற போல் பண்ணணும் அபராண்ணத்தை தொடறத்துக்கு முன்னாடியே நான் பண்ணி முடிக்கப்படாது அபராண்ணத்தை தொடணும் அந்த கர்மா அப்படி பார்த்துக்கணும் அப்படி பண்ணணும் பித்திருக்காரியங்கள்லாம் அபராண்ணத்தை தாண்டப்படாது சாயங்காலம் வரைக்கும் போகப்படாது எந்த காரியமுமே நாம் ஸ்மார்த்த கர்மாக்கள்லாம் பண்ணுறோமே இந்த ஸ்மார்த்த காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே காலம் எதுன்னா அபராணத்துக்கு முன்னாடியே முடிச்சிடணும் கணபதி ஹோமத்திலிருந்து ஆரம்பித்து எவ்வளவோ பண்ணுறோம் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் ஆகட்டும் ருத்ரேகாதிசிரியாகட்டும் ஷஷ்டிப்த பூர்த்தி கல்யாணம் உபநயனம் எதை எடுத்துட்டாலும் அபராணத்தை தொடப்படாது அபராண காலத்துக்கு முன்னாடியே பூர்த்தி ஆகிடணும் அதுதான் அதுக்கு காலம் சூரிய உதயத்திலிருந்து பதினெட்டு நாழிகை தான் அதுக்கு காலம் சொல்லியிருக்கார் சூரியன் உதித்ததுலேருந்து பதினெட்டு நாழிகைக்குள்ளே அந்த ஸ்மார்த்த கர்மாவை செய்யணும் அதை தாண்டி நாம் செய்துட்டே இருந்தால் அதுக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் பித்திருக்களை போய் சேர்ந்துடும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா அது பித்ருபாகமாக ஆகிடும் அப்படி பண்ணணும் அதே போல் நமக்கு கர்ப்பாதானம் தெரிந்து ஆரம்பித்து சதுர்தச சம்ஸ்காரம்னு நமக்கு முதல்ல வச்சுருக்கா அதாவது கர்ப்பாதானம் பும்சுவனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமக்கரணம் அன்னப்பிராசனம் சௌளம் உபநயனம் பிராஜாபத்திய விரதம் சௌமியவிரதம் ஆக்னேய விரதம் வைஸ்வதேவ விரதம் சமாவர்த்தனம் விவாகம்னு இதுக்கு சதுர்தசம்ஸ்காரம்னு பேர் இவைகள்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் சொல்லியிருக்காள் அதுக்கு தான் முகூர்த்தம் பார்த்து வைக்கிறதுன்னு வழக்கம் முகூர்த்தம் பார்க்குறதுல ரொம்ப முக்கியத்துவம் பொறுப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஜாகிரதையாக வைக்கணும் முகூர்த்தம் இந்த காலம் சரியானபடி இல்லைன்னா அது அடிப்படையே சரியில்லாமல் போயிடும் இந்த காலம் பார்த்து வைக்கணும் இப்போ முகூர்த்தங்கள் பார்க்குறவர்களுக்கு ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி காலம் சுத்தமாக எதுக்கு என்ன சொல்லியிருக்காளோ அந்த டயத்தில் அதை பண்ணணும் முகூர்த்தங்கள்லாம் பார்க்குறபோது நட்சத்திரம் திதி அதை மாத்திரம் பார்த்தா போகாது ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருக்கா ருக்வேதத்துக்கு குரு யஜுர்வேதத்துக்கு சுக்கரன் சாமவேதத்துக்கு செவ்வாய் அத்தரவண வேதத்துக்கு சனி இப்படி வரிசையாக இருக்கா அந்தந்த வேதக்காராக அந்தந்த கிரகங்கள் பலமாக இருக்கிற போது அந்த காரியத்தை செய்யணும் கிரக அஸ்தமனம்னு சூரியனுடைய ஒரே சாரத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகம் அஸ்தமனம்னு பேர் சூரியனுக்கு பக்கத்திலையே குரு இருக்கிற பொழுது குரு அஸ்தமனம்னு பேர் அந்த சமயத்தில் ரிக்வேத ரிக்வேதிகள்லாம் சுபகர்மாவை தவிர்க்கணும் சூரியனுக்கு பக்கத்திலேயே சுக்கரன் இருக்கிற பொழுது எதிர்வேதிகள் அந்த கர்மாவை தவிர்க்கணும் அதே போல் சாமவேதிகள் செவ்வாய் சூரியனோடு இருக்கிற பொழுது அந்த காரியங்களை தவிர்க்கணும் அந்த சமயத்தில் அந்த காரியத்தை பண்ணினா அந்த வேதத்தினுடைய அனுகிரகமே நமக்கு கிடைக்காமல் போயிடும் அதெல்லாம் பார்த்து பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் மேலும் முூர்த்தங்கள் பார்க்குறபோது எவ்வளவோ விஷயங்கள் பார்க்குறோம் ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்குறோம் முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது இருக்குது அதை பார்த்து செய்யணும் வெறும் மேலிருந்த வாரியாக பார்த்து தீர்மானம் பண்ணக்கூடாது அப்படி சரியான காலத்தில் அந்த முகூர்த்தத்தை நாம் பண்ணிவிட்டால் நமக்கு எந்த குறவும் ஏற்படாது அந்த புறக்கிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அதெல்லாம் மாறி போயிடுறதுனால தான் குழந்தைகளுக்கு புத்திசக்தி குறைஞ்சி போய்டுறது புத்திசக்தி குறையிறதுன்னா நம்ம டேலண்ட்டு குறையிறதுன்னு அர்த்தமில்லை நம்முடைய சனாதன தர்மங்களில் அந்த குழந்தைக்கு புத்தி ஈடுபடலைனாலே அதுவே புத்தி குறவு நம்முடைய சனாதன தர்மங்களில் ஈடுபடணும் குழந்தை தானாக ஈடுபடணும் அதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஏதோ புத்திசாலியாக இருக்குது லோக்கத்தில் உள்ள படிப்புகள்லாம் குழந்தை நன்னா படிக்கிறதுங்கிறதே போகாது நம்முடைய வேதத்துலையும் நம்முடைய சனாதன தர்மங்கள்லேயும் விஸ்வாசத்தோடு இருக்கணும் குழந்தைகள் அப்படி இருந்தால் அந்த குழந்த நல்ல குழந்த நல்ல காலத்தில் பிறந்த குழந்தைன்னு அர்த்தம் மேலும் அந்த பும்சவனம் சீமந்தம் இவைகள்லாம் சரியான காலத்தில் பண்ணிங்கன்னா பிரசவத்தில் சிக்கலே வராது இப்போ பிரசவத்தில் எவ்வளவு சிக்கல் வருது ஆப்ரேஷன்லாம் பண்ணும்படியாக வருது இந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த குழந்தையே அந்த குழந்தை வந்து சரியான குழந்தை தானா அப்படிங்கிறதே நம்ம சாஸ்திரங்களில் சந்தேகமாக தான் சொல்லியிருக்கா ஆப்ரேஷனை தவிர்க்கணும் சுகப்பிரசவமாக ஆகணும் இவைகள்லாம் இந்த பும்சவனம் சீமந்தம் இவைகள்லாம் எந்தெந்த காலத்தில் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் என்ன சொல்லி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு அடிப்படையாக காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம்ங்கிறத நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான வஸ்துக்கள் எந்த ஒரு கர்மாவை எடுத்துட்டாலும் புஷ்பம் தர்பை தீர்த்தம் இவைகள்லாம் அடிப்படையாக நாம் உபயோகப்படுத்துகிறோம் அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்து உபன்யாசத்தில் பார்ப்போம்